நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் கடந்த வாரம் நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் நாம் நம்ம அஞ்சல் தலையோட விமானத்தில் வந்து பயணிக்கலாம் ஓகே அஞ்சல் தலை முதன் முதலாக அதுக்கு முன்னாடியும் சரி தபால்களை கால்நடையாகவோ குதிரைகள் மூலமாகவோ இல்லாட்டி இருசக்கர வாகனத்திலேயோ இல்லாட்டி மோட்டார் வான்டிகள் மூலமாகவோ அல்லது ரயில் மூலமாகத்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்பிட்டுருந்தாங்க இதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கும் அதனால் நேரமும் விரையமாச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மக்கள் பயணத்துக்காக ஒரு சில நாடுகளில் விமான சேவைகள் வந்து இருந்தது அஞ்சல் போக்குவரத்துக்கு அந்த விமான சேவைகளை பயன்படுத்தினா நல்லா இருக்குமேன்ட்டு அஞ்சல் துறையில் நினச்ச ஆரம்பிக்கப்பட்டது விமான அஞ்சல் சேவை அதாவது ஏர்மெயில் சர்வீஸ் அந்த குறிப்பிட்ட அஞ்சல் சேவைக்கு உபயோகிக்க வெளியிடப்பட்ட அஞ்சல் தொலைகள் விமான சேவை அஞ்சல் தொலைகள் அதாவது ஏர்மெயில் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதை பற்றி நாம் இந்த வாரம் வந்து தெரிஞ்சுக்கலாம் விமான சேவையில் தபால்களை அனுப்புகிற முறைய முதன் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆனால் இந்த சேவைக்காக அஞ்சல் தொலைகள் எதுவும் அவங்க வெளியிடலை ஐரோப்பிய நாடான இட்டாலி தான் ஆயிரத்தி விமான சேவைக்கின்ட்டு அஞ்சல் தொலை வெளியிட்ட முதல் நாடு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்திரியாவும் ஆயிரத்தி ஸ்வீடனும் விமான சேவை அஞ்சல் தொலைகளை வந்து வெளியிட்டாங்க விமான போக்குவரத்து அதிகரிக்க அதிகரிக்க விமான அஞ்சல் சேவையும் பல நாடுகள் வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் ஆயிரத்தி பல நாடுகள் ஏர்மெயில் அஞ்சல் தொலைகளை வந்து வெளியிட்டாங்க இந்தியாவில் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் ரெண்டு அண்ணா மூணு அண்ணா நாலு சொல்லிட்டு ஆறு விமான சேவை அஞ்சல் துறைகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஏர்மெயில் அஞ்சல் தலைகளை பத்தி, ஸ்டடி பண்ணுறதுக்கு ஏரோஃபிலட்டின்ட்டு பேர் உலகத்துல, நிறையா பேர் இந்த ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க சரி இதில் என்ன ஸ்டடி பண்ணுவாங்க அதானே முதல்ல விமான சேவை அஞ்சல் தலைகளை பத்தி, தெரிஞ்சுக்குவாங்க ரெண்டாவது எந்த மாதிரியான தபால்கள் இல்லாட்டி ஆவணங்கள் விமான அஞ்சல் சேவையில் அனுப்பினாங்கிறத பற்றி மூணாவது விமான அஞ்சல் சேவையில் உபயோகித்த அஞ்சல் முத்திரைகள் அதாவது போஸ்டல் மார்க்கிங்ஸ் நாலாவது அஞ்சல் சேவைக்கான கட்டணம் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அஞ்சாவது விமானம் அஞ்சல் எடுத்துக்கிட்டு போன வழி அதாவது ரூட்டு இதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டுன்னு சொல்கிற முதன் முதலாக விமான சேவை தொடங்கப்படுற இடத்துல இருந்து கொண்டு செல்லப்பட்ட தபால்கள் பற்றினது ஆறாவது விமான விபத்துகள்ல இருந்து கிடைச்ச தபால்கள் இதை பற்றி எல்லாம் ஒரு ஏர் மெயில் அஞ்சல் தலை சேகரிக்கிறவர் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த வாரம் மேலும் பல அஞ்சல் தலை தகவல்களோடு நமது பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்